பாடம் இருநூற்றி இறை நேச செல்வர்களின் அதிசய நிகழ்வும் அவர்களின் சிறப்பும் அல்லாஹுவின் நேசர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் கவலை அடைய அவர்கள் யாரெனில் அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் மேலும் அல்லாஹுவை பயப்படுபவர்களாகவும் உள்ளனர் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் சுபச்செய்தி உண்டு அல்லாஹின் வார்த்தைகளுக்கு மாற்றியில்லை இதுவே மகத்தான வெற்றியாகும் அத்தியாயம் உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மரியமே பேரித்தம்பழ மரக்கிளையை ஒழுக்குவாயாக உன்மீது பழுத்த பேரித்தம்பழங்களை அது கொட்டும் அப்பழங்களை சாப்பிடுவாயாக ஊற்று நீரை பருகுவாயாக பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் உணவு இருப்பதை கண்டார் மரியமே உனக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்டார் இது அல்லாஹுவிடமிருந்து வந்ததுதான் நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு கணக்கின்றி உணவு அளிக்கின்றான் என மரியம் கூறினார் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களையும் அல்லாஹுவை தவிர அவர்கள் வணங்குபவற்றையும் நீங்கள் விலகிவிட்ட பொழுது குகையின் பக்கம் ஒதுங்குங்கள் உங்களின் இறைவன் தன் அருளை உங்களுக்கு பரவலாக்குவான் உங்களின் காரியத்தில் உங்களுக்கு இலகுவை வழங்குவான் என்று அவர்களின் கூறினார் சூரியனை அது உதயமாகும் அவர்களின் குகையை விட்டும் வலது பக்கம் சாய்வதாகவும் அது மறையும் போது அது அவர்களின் இடது பக்கம் கடந்து செல்வதாகவும் நீர் பார்ப்பீர் பதினெட்டாவது அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்கள்